வணக்கம் நச்சினையின் உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை ஒரு ஊர்ல இரண்டு விவசாய நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் தங்களுடைய நிலத்துல பயிர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி விதைய விதைச்சாங்க நல்ல முளைச்சு பயிர் நல்ல வளர்ந்து வந்தது அப்ப ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க விளைச்சல் நல்லா இருக்கணும் போய் கடவுள வேண்டிகிட்டு வருவோம் திரும்ப வந்தோம்னா நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விரதம் இருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள்ல ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மலை கிளம்பி போனாங்க போற வழியில சரியான மழை மழை பெஞ்சதுனால வெள்ளம் கரை புரண்டு ஓடிச்சு அப்ப ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க இந்த மழை பெஞ்ச உடனே எங்க இருந்துதான் வருமோ தெரியாது மீன்கள் எல்லாம் துள்ளி குதிச்சு அந்த வெள்ளத்துல போய்கிட்டு இருந்தது இத பார்த்ததும் ஒருத்தன் சொன்னா இந்த மீன்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா சச்சா என்ன பேசுற கோயிலுக்கு போற நேரத்துல மீன் சாப்பிடறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கோயிலுக்கு கூப்பிட்டான் அப்ப அந்த இன்னொருத்த என்ன சொன்னானா இல்ல நான் ஐர மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இதில் கெண்டை மீன் வேற போகுது அதையும் பொறிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் இன்னொருத்தன் சொன்னால் நானெலாம் கோயிலுக்கு போகிறேன்ப்பா சாமிக்கு விரதம் இருந்து கோயிலுக்கு போகிற நேரத்தில் மீன்லாம் சாப்பிட்டா கடவுள் குத்தமாயிடும் அதனால நான் கோயிலுக்கு போகிறேன் நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மட்டும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டான் இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா தன்னுடைய துண்டு எடுத்து அந்த அந்த ஆத்துவள்ள வளை மாறி பயன்படுத்தி மீன்களை பிடிக்க ஆரம்பிச்சான் கிளம்பினான் கோயிலுக்கு மலையடி வாரத்துல காத்திருப்பான் இல்ல அவன் மேல மலை கோயிலுக்கு மேல ஏறி போயிட்டான் சரீனு இவனும் வேக மலை கோயிலுக்கு ஏறி மேல போனா அவனுடைய நண்பன் அங்க ஏற்கனவே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இவனுக்காக காத்திருந்தான் இவனும் போயிட்டு வரிசையில் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப அவனுடைய ரெண்டு பேரும் ஊருக்கு வந்தாங்க வரும்போது கோயிலுக்கு போனா இல்லையா அவன் என்ன சொன்னான்னா இருந்தாலும் நீ சாமி கும்பிட வர்றப்போ மீன் சாப்பிட்டது ரொம்ப தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இவனும் ஆமா ஆமா என்ன பண்றது மீனை பார்த்ததும் எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருந்தது நான் சாப்பிட்டேன் நான் செஞ்சது தப்பு நான் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானா அப்போ அந்த முதல்ல கோயிலுக்கு போனான் இல்லையா அவன் நினைச்சானான் நாம எவ்வளோ பக்தி சிரத்தையா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிருக்கோம் நம்மளுடைய விளைச்சல் கண்டிப்பா நன்றாக தான் இருக்கும் இவன் வந்து மீன் எல்லாம் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிருக்கான் அதனால இவனோட விளைச்சல் குறைவாதான் இருக்கும் அப்படின்னு நினச்சுக்கிட்டே வந்தான் ரெண்டு பேரும் தங்களுடைய கிராமத்துக்கு வந்தாங்க கொஞ்ச நாள்ல அவர்களுடைய பயிர் முற்றி அறுவடைக்கு வந்தது அறுவடைக்கு பிறகு பார்த்தா மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு போனா இல்லையா அவனுடைய தோட்டத்துல விளைஞ்ச விளைச்சல் ரொம்ப அதிகமா இருந்தது மீன் சாப்பிடாம கோயிலுக்கு போனானே அவனுடைய விளைச்சல் ரொம்ப குறைவா இருந்தது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தான் நான் மீன் எல்லாம் சாப்பிடாம எவ்வளவு பக்தி சிரத்தையா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு குறைவான விளைச்சலை கொடுத்துட்டியே கடவுளே அவன் மீன் எல்லாம் சாப்பிட்டு மறுநாள் தான் கோயிலுக்கு வந்தான் அவனுக்கு அதிகமா குடுத்துட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயி அன்றைக்கு அவனுக்கு காட்சி அளிச்சாரு அப்போ இவன் கேட்டான் கடவுள் கிட்ட கடவுளே நீ செஞ்சது கொஞ்சமாவது நியாயமாயிருக்கா நான் மீன் சாப்பிடாம உன்னோட கோயிலுக்கு வந்தேன் அவன் மீன் சாப்பிட்டுட்டு மறுநாள் தான் கோயிலுக்கு வந்தான் அவனுடைய விளைச்சல் அதிகமா இருக்கு என்னுடைய விளைச்சல் குறைவா இருக்கே அப்படின்னு கேட்கவும் கடவுள் சொன்னாரு அவன் மீனை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவனுடைய நினைப்பெல்லாம் கோயில் மேலதான் இருந்தது அவன் என்ன நினைச்சான்னா இந்நேரம் நண்பன் கோயில் கிட்ட போயிருப்பான் கோயில் அடிவாரத்துக்கு போயிருப்பான் இந்நேரம் மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பான் இந்நேரம் வரிசையில நின்று இருப்பான் சாமிய நோக்கி அவன் வேண்டிக்கிட்டே கிட்ட போயிருப்பான் இந்நேரம் அவன் தரிசனம் பார்த்திருப்பான் பிரசாதம் எல்லாம் வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் கோயில் நெனைப்பாவே தான் இருந்தான் ஆனா நீ மீன் சாப்பிடாம கோயிலுக்கு வந்தா கூட நீ என்ன நினைச்ச உனக்கு ஞாபகம் இருக்கா இந்நேரம் எவ்ளோ மீன் கிடைச்சதோ தெரியல ஆயிரம் மீன் கிடைச்சிருக்கும் ஆனா கெண்ட மீன் கிடைச்சதோ இல்ல விரால் மீன் கிடைச்சதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மேலும் நீ என்ன நினைச்ச நண்பன் மீன் சமைக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன் அவன் மீன் கொழம்பு வச்சா ஊரே மணக்கும் அப்படி ருசியா சமைக்க கூடியவன் இந்நேரம் சமைச்சு முடிச்சு நல்லா சாப்பிட்டு ஊருக்கு போனதும் அவன் கையால மீன் கொழம்பு வச்சு தர சொல்லி நல்லா நிம்மதியா வயிறு நிறைய சாப்பிடணும் நினைச்சியா இல்லையா அப்படின்னு கடவுள் கேட்கவும் ஆமா நீங்க சொல்றது உண்மைதான் நான் கோயிலுக்கு வந்துருந்தா கூட என்னுடைய நினைப்பு முழுக்க மீன் மேலதான் இருந்தது என்னுடைய நண்பன் நீங்க சொல்ற மாதிரி மீனை சாப்பிட்டு அவனுடைய நினைப்பு முழுக்க உங்க மேலதான் இருந்தது அதனால அவனுக்கு விளைச்சல் கிடைச்சது நியாயம்தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் இந்த கதையை மேலோட்டமா கேரிட்டு என்ன தப்பு வேணாலும் பண்ணிட்டு கடைசில கடவுளுக்கு கேட்டுட்டா சரியாயிடும் நினைச்சுக்க கூடாது இந்த நாட்டுப்புற கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாம ஒரு செயல் செய்யும் போது நம்மளுடைய எண்ணங்கள் புனிதமா இருந்தா நாம நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் அதனால எந்த காரியத்தை செஞ்சாலும் பக்தி சிரத்தையோட அர்ப்பணிப்போட செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறதான் இந்த கதைக்கு